வணக்கம் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் சாம்பார் ஏரி ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது இரண்டு தமிழ்நாட்டில் சுண்ணாம்புக்கள் அதிகமாக காணப்படும் பகுதி கோவை மாவட்டம் மூன்று காற்றின் அதன் அடர்த்தி குறைவாக இருப்பதால் உயரிய செல்ல செல்ல குளிரடைகிறது நான்கு உலக அளவில் காய்கறி உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு சீனா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று தூத்துக்குடியில் உள்ள வேதாந்த நிறுவனத்திற்கு சொந்தமான ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட விவகாரத்தில் முடிவு எடுப்பதற்காக மூன்று உறுப்பினர்களைக் கொண்ட குழுவிற்கு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இரண்டு உலக தேங்காய் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது மூன்று அலுவல் மொழி துறை எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது நான்கு தமிழ்நாட்டில் எந்த மாநகராட்சியில் கியூஆர் கோட் முறை பொருத்தப்பட்ட வீடுதோறும் கழிவு சேகரிப்பு கண்காணிப்பு முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி